வணக்கம் மூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரான்சு நாடுதான் முதன் முதலில் துப்பறியும் நாய்களை பயன்படுத்தியது இரண்டு பிரிட்டன் நாட்டின் தேசிய பறவை ராபின் ஆகும் மூன்று இந்தியாவில் வைரஸ் கிருமி ஆராய்ச்சி மையம் பூனே நகரத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ரா என்பதின் விரிவாக்கம் என்ன இரண்டு ஐரோப்பியாவின் மிக உயரமான மலை சிகரம் எது மூன்று இந்திய ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்